ஸ்ரீகுருபியோ நம அபார கருணாசிம் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வஹம் ஷாங்கங்கரதலே தகயத்தை நாம் பார்த்துனுவரோம் அப்படி தேவதைகள் அத்தனைபேருமாஹ அடிவாங்கிண்டு பரமேஸ்வரன்ட்டு வந்து சரணாக பண்ணி நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தன பண்ற சமிச்சுக்கணும் இப்படி ஒரு தவறு நடக்கப்படாதுன்னு எவ்வளவோ தடவை தக்ஷணத்தை எடுத்து சொல்லியும் கேட்கல மந்திராதீனாகி தேவதாகான்னு மந்திரம் சொல்லி எங்களை ஆவாகனம் பண்ணியாச்சின்னா அந்த இடம் எப்படி இருந்தாலும் அது பண்ணுறவன் எப்படி இருந்தாலும் நாங்கள் வந்து தான் ஆகணும் ஏன்னா மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் நாங்கள் ஆகையினாலே எங்களால் செய்ய முடியல ஆனால் ஒரு துஷ்டனுக்கு நாங்கள் துணை போனதாக இப்படி எங்களுக்கு ஆயிடுத்து இப்போ மேற்கொண்டு இந்த யாகமானது நடந்து முடியணும் பாதியில் நிற்கக்கூடாது யாகம் பாதியில் யாகம் நின்றுட்டால் அது நமக்கும் நல்லதில்லை தேசத்துக்கும் நல்லதில்லை நீங்கள்தான் மேற்கொண்டு என்ன நடக்கணுங்கிறத நீங்கள்தான் சொல்லணும்னு பரமேஸ்வரன்ட்ட சரணாகதி பண்ணி பிரார்த்தனை பண்ணி கேட்குறான் அப்போது பரமேஸ்வரன் அதற்கு உபாயம் சொல்கிற திரும்பவும் அந்த யாகசாலைக்கு போங்கோ அந்த அக்னிகள் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்தது தோஷம் போகிறதுக்கு ஒரு ஒரு அக்னிக்கும் ஸ்தலம் இருக்குது அந்த ஸ்தலத்தை தாண்டி போகப்படாது அந்த அக்னி அப்படி போயிடுத்துன்னா அதற்குன்னு பரிகாரங்கள் இருக்குது அந்த பரிகாரங்களை பண்ணி அந்த ஆகுத்துகளை கொடுங்கோ தேவதைகளுக்கெல்லாம் அந்த அக்னியை பார்த்ததுனால கண் பார்வை குறைஞ்சி போயிடுது அதனால் தேவதைகளுக்கெல்லாம் கொண்டு வந்து வச்சால் தெரியாது அதனால் கையில் கொடுத்துருங்கோ ஆ ஆகுத்திகளை கையை காட்டச் சொல்லி கையில் ஆகுதிகளை கொடுத்துருங்கோ அக்னிக்கு காது போயிடுது இறஞ்சி மந்திரங்களை சொல்லுங்க சத்தம் போட்டு மந்திரங்களை சொன்னால் அக்னி தெரிஞ்சுக்க சூரியனுக்கு பல்லு போயிடுத்து பல்லு இல்லாதவர் சாப்பிட்றது அவருக்கு அந்த ஹவிசை பண்ணி கொடுங்க அப்படி அவரவர்களுக்கு தகுந்தார் போல் உபாயத்தை சொன்னார் யஜமானனுக்கு தலை போயெடுத்து அங்கே என்ன மிருகம் அங்கே இருக்கோ அதனுடைய தலையை எடுத்து அவருக்கு வச்சு அந்த யாகத்தை முடிச்சுடுங்கோ இந்த யாகம் பாதியில் நிற்க வேண்டாம் யாகத்தை முடிச்சுடுங்கோன்னு பரமேஸ்வரன் உபாயம் சொல்ல அந்த யாகத்தை பண்ணி பூர்த்தி பண்ணினான் தன் தவறை உணர்ந்து தக்ஷன் பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்டுட்டான் என்னுடைய ஒரு அகம்பாவத்தினால இப்படி ஒரு தவறை நான் பண்ணிட்டேன் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப க்ஷமாபணம் கேட்டுண்டு அந்த கோபத்தை தனிச்சிருந்தான் அதிலிருந்து தான் அக்னிக்கு காது கேட்காது ஆகையினாலே தான் நாம் அவுபாசனம் பண்ணுற பொழுது கூட முதல்ல ஆகுதியை மெதுவாக சொல்லி ரெண்டு ஆகுதி உண்டு அவுபாசனத்தில் முதல்ல ஆகுத்தியை மெதுவாக பண்ணிவிட்டு ரெண்டாவதாக சுஷ்டக்கிறதுன்னு ஒரு ஆகுத்தி அதை பண்ணுற பொழுது இறஞ்சி மந்திரம் சொல்லி பண்ணணும் ஏன் இறஞ்சு மந்திரம் சொல்லணும் அப்படின்னா அக்னிக்கு காது கேட்காது அதனாலே அக்னிக்கு நாம் செய்யக்கூடிய பூஜை அக்னிக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஆகுதியை பண்ணுற பொழுது அந்த மந்திரத்தை உச்சையே சுஷ்டகிருதமுசிருஜத்தின்னு வேதம் காட்டுறது இறஞ்சி மந்திரம் சொல்லி பண்ணணும் காது கேட்காது அதே போல தான் சூரியனுக்கு ஆகுத்துகள் எது கொடுத்தாலும் மாவு பண்ணி கஞ்சியாக பண்ணி தான் சூரியனுக்கு ஆகுத்து யாகங்கள்லே பார்த்தால் ஒரு சரு கஞ்சி தானியத்தை மாவு பண்ணி அதை வெந்நீரில் போட்டு கொதிக்க விட்டு கொடுக்கறது ஏன்னா கடித்து சாப்பிட முடியாது சூரியனாலே ஆகையினாலே தான் நாம் சூரியனை நோக்கி பூஜை பண்ணுற பொழுது பாயசம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுறது ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் பண்ணினால் இளநீர் தான் நெவேத்தியம் சூரியனுக்கு இளநீரும் அந்த வழக்கேன்னு இளநீரில் இலசாக இருக்கும் தேங்காய் அதை சூரியனுக்கு நெவேத்தியம் பண்ணணும் என்ன பல்லு சூரியனுக்கு அப்படி பண்ணணும் அதே போல் பித்தர்களுக்கு பண்ணுற பொழுது திலத்தை வச்சுண்டு பண்ணணும் எள்ளு செடியில் போய் ஒளிஞ்சுண்டா பிதற்கள் அப்படிங்கிறதுனால அது பிதிருபாகமாக ஆச்சு ஆகையினாலே தான் நாம் பிதிருக்கர்மாக்கள் பண்ணுற பொழுது எள்ளை நாம் முக்கியமாக வச்சுக்கணும் அதுதான் அந்த ஸ்லோகம் எள்ளு தானம் பண்ணுற பொழுது சொல்கிற வழக்கம் திலாகா பாபஹராக நித்தியம் விஷ்ணோர் தேக பகவானுடைய தேகத்திலிருந்து ஆவிர்வவிச்சது திலம் பித்தக்களுக்கு ரொம்ப திருப்தியை கொடுக்கக்கூடியது ஏன்னா அந்த எள்ளு செடிகள் தான் பித்தர்க்களை காப்பாற்றித்து தக்ஷக்னத்தில் அப்படிங்கிறதுனால எள்ளை நாம் உபயோகப்படுத்துகிறோம் எள்ளுங்கிறது ஒரு குளிர்ச்சியான ஒரு வஸ்து அது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது குளிர்ச்சியை கொடுக்கறவன் யாருன்னா சந்திரன் தான் உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியவன் சூரியன் குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியவன் சந்திரனுங்கிறதுனால திலத்துக்கு சோம தெய்வத்தியம்னு பேர் அதுதான் நாம் ஸ்ராத்தத்தில் சொல்கிறோம் திலோசி சோம தெய்வத்தியா கோசவே தேவ நிர்மிதா அப்படின்னு அப்படி இந்த குளிர்ச்சியான திலத்துக்கு அபிமானி தெய்வம் சந்திரன் இதுதான் தக்ஷயஜத்தில் தான் திலத்தினுடைய ஆவிர்வாவம் இந்த விதமாக காட்டிருக்கு புராணம் அந்த திலம் பித்தர்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது திருப்தியை கொடுக்கக்கூடியது ஆகையினாலே திலம் இல்லாமல் நமக்கு பித்திருக்கர்மா எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு முக்கியம் அந்த எள்ளு அதை க சுத்தமான எள்ளாக வச்சுக்கணும் அந்த எள்ளை வச்சுட்டு நாம் அந்த ஸ்ராத்தத்தை ஆரம்பிக்கணும் அந்த மூன்று நிறமாக உள்ள எள்ளையும் ஸ்ராத்தத்தில் உபயோகப்படுத்தணும் கருப்பெல்லு வெள்ளை எள்ளு செகப்பெல்லுன்னு மூணையும் உபயோகப்படுத்தணும் ஏன்னா பல நிறங்கள் கலந்தது தான் பித்தர்களுக்கு ரொம்ப திருப்தியே கொடுக்கக்கூடியது அதுதான் பித்தற்களை உத்தேசித்து சில யாகங்கள் உண்டு அங்கே தானியங்களை வச்சுக்கிற பொழுது பகுரோபாதானா பவந்தி பல நிறமாக வர்றது மாதிரி அந்த தானியத்தை வச்சுக்கணும் சிலது அரை வறுக்கப்பட்டிருக்கணும் சிலது நன்னாக வறுக்கப்பட்டிருக்கணும் சிலது அடிபிடிச்சிருக்கணும் அதுதான் அடிபிடித்த பாகத்தை சாப்பிடப்படாதுன்னு சாஸ்திரம் அடிபிடிச்சிருந்தால் அந்த வஸ்துவை சாப்பிடப்படாது ஏன்னா அது பித்தர்க்களை சேர்ந்தது அடிபிடிச்சத எப்பொழுதுமே சாப்பிடப்படாது காந்தல் சாப்பிடப்படாது ஏன்னா பிதர் பாகம் அது அப்படி நானா விதமாக நிறங்களை வச்சுக்கணும் பித்தர்களுக்கு அப்படிங்கிறதுனால இந்த மூன்று நிறத்துலேயும் உள்ள எல்லை ஸ்ராத்தத்துக்கு உபயோகப்படுத்துறது பித்திருக்களுக்கு ரொம்ப சந்துஷ்டியை கொடுக்கக்கூடியது எல்லை நாம் எந்த அளவுக்கு ஸ்ராத்தத்தில் உபயோகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு பிதிருதோஷம் இருந்தால் போயிடுறது பிதிருஷாபம் தீர்றது அந்த அளவுக்கு அனுக்கிரகத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது திலம் இந்த திலத்தை கட்டாயம் நாம் சாதத்தில் உபயோகப்படுத்தணும் கொண்டு உள்ளதே அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்